திருமுகம் பதினாறு தனித்து உரைதல் சிவமயம் அன்பு அறிவு ஒழுக்கம் முதலிய சுபகுணங்களில் சிறந்த தங்கட்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவனவாக புண்ணியப்பயனால் பெற்ற தேகத்தை கூடிய வரையில் சாக்கிரதையோடு பக்குவ மார்க்கத்தில் நடத்த வேண்டும் நான் பங்குனி மாதக் அவ்விடம் வருகிறேன் இதன்றியும் இந்த கடிதம் கொண்டு அம்மாளுக்கு தாங்கள் கடன் வாங்குகிற இடத்தில் இரண்டு வராகன் கடன் வாங்கி கொடுக்க வேண்டும் தங்களுக்கு இப்படிப்பட்ட விடயத்தில் நேரிடுகிற சல்லியங்களை கடவுள் விரைவில் நிவர்த்தி செய்விப்பார் இது நிச்சயம் தற்காலம் நான் வேறொர் நிமித்தம் தனித்து கூடலூரை சார்ந்த நெல்லிக்கூப்பம் கரும்பாலையாடும் தோட்டத்தில் இருக்கிறேன் இந்த கடிதம் கொண்டு இவ்விடத்தில் வந்து தேகமெளிவை காட்டியபடியால் இதே சமயத்தில் இவ்விடத்தில் எனக்கு வழக்கமாக கடன் கொடுக்கிறவர்கள் சமீபத்தில் இல்லை இவர்கள் தேகப்பக்குவ நிமித்தம் அவ்விடம் போவதாக குறித்தபடி தங்களுக்கு இந்த பிரயாசம் வைத்தேன் மற்ற சங்கதிகளை நான் அவ்விடம் வந்தபோது தெரிந்து கொள்ளலாம் சிதம்பரம் ராமலிங்கம் மாசி பதினைந்து இஃது சென்னையில் மகாராஜ ரத்தின முதலியாரவர்கள் சமூகத்திற்கு